வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கீர்த்தனான் அற்பமாய் அறிந்தவன் அதனை உடனே திரும்ப கூறிவிடுவான் ஆம் அட்பமாய் அறிந்தவன் அதனை உடனே திரும்ப விடுவான். என்கிறார் பிளாடஸ் நன்றி வணக்கம்